اما بعد بسم الله الله <سؤال> الله الله الرحمن ومن لم ما انزل ان الاسلام صدق அம்மாபாத் மேலான சகோதரர்களே பெரியார்களே இவ்விடத்தில் நம்மை வெறுமனே இந்த புத்தகத்தின் வெளியீட்டுக்காக மாத்திரம் இவ்விடத்தில் ஒன்று சேர்க்கவில்லை இந்த தீவுடைய தொலைக்காட்சியும் இன்றைய சமூகமும் என்ற தலைப்பில் எழுதப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்தில் உள்ளடங்கியிருக்கும் பல பெரும் பாவங்கள் அந்த பெரும் பாவங்களிலிருந்து நாம் எப்படி தவிர்த்து கொள்வது அது இருந்து நம் சமுதாயத்தை எப்படி பாதுகாப்பது வரக்கூடிய நம்முடைய வாலிபர்களை எப்படி நேரான பாதையில் எடுத்து செல்வது என்ற பல சிந்தனையுடன் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் மேலான கணியத்துக்குரிய வளமாக்கலே அன்பு சகோதரர்களே பெரியார்களே டிவி என்பது ஒரு புரோஷனமான உண்டு பல வகையிலும் பலரும் பயனடைகிறார்கள் அப்படியான ஒரு காலகட்டத்தில் இதை பற்றி விமர்சித்து ஒரு புத்தகம் எழுதுவதும் தேவைதானா என்ற ஒரு கேள்வியும் உள்ளத்தை தொடர் செய்கிறது நம்முடைய குழந்தைகள் பல வகையான காட்சிகளை அறிவு பல நிகழ்ச்சிகளை அனிமல் பிளானட் என்ற சேனல் மூலமாகவோ அல்லது மிருகத்தை பற்றி வரக்கூடிய பல புதமான காட்சிகள் மூலமாக பயனடையத்தான் செய்கிறார்கள் என்பதை நாம் பலரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் உலகத்தில் நடக்கூடிய பல காட்சிகள் பல அதிசயங்கள் நம் கண்ணால் கண்ணு கழித்துக் கொண்டிருக்கும் இந்த தீவியை இந்த முள்ளாக்கள் இந்த மௌளைமார்கள் எடுத்த எடுப்புக்கு ஏன் தான் ஹராமென்று சொல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எது உள்ளத்தைதான் செய்கிறதுியலவாக்கலே அன்பு சகோதரர்களே பெயார்களே இஸ்லாம் முன்னேற்றத்தையும் நவீன கண்டுபிடிப்புகளையும் மனிதன் உலக ரீதியில் புதிய புதிய சாதனங்களை கண்டுபிடித்து முன்னேற வேண்டும் என்பதை ஒருபோதும் தடுத்தது கிடையாது ஆறு காலம் தொடர்க்கும் இன்று நவிவார்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கும் பொழுது நமக்கு தென்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் அல்லாஹு தாலாவுடைய கலாம் இந்த புரானில் அல்லாஹு தாலா ஆதம் அலிசலாம் அவர்களுடைய காலம் அதற்கு பிறகு நூ அலிசலாம் காலத்திலிருந்து ஈசா அலிசலாம் அவர்களுடைய காலம் வரைக்கும் உலகில் நடந்த பல அதிசயங்களை அவர்களுடைய கப்பலை எடுத்துக்கொண்டால் அல்லாவே உத்தரவிடுகிற அந்த பார்வையிட நீங்கள் அந்த கப்பலை கட்டுங்கள் என்று அல்லா உத்தரவிடுகிறார் நாம் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம் என்று சொல்கிறான் உலகம் அறியப்போகிறது இதற்கு பிறகுள்ள உலகத்தின் சமுதாயம் உலகத்தில் இதற்கு பிறகு வாழக்கூடியவர்கள் இதற்கு பிறகு உள்ள அனைத்து மிருகங்களும் ஊழியிலுள்ள அனைத்தும் அளிக்கப்பட போகிறது உங்களுடைய கப்பலில் உள்ள சிங்கங்களும் கரடிகளும் புலிகளும் அதில் எல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்படுமோ அந்த கப்பலில் எந்த மக்கள் ஏறிக்கொள்வார்களோ அவர்களை தவிர அனைவர்களும் அளிக்கப்பட போகிறார்கள் பிராணில் அல்லா இதை எடுத்து காண்பிக்கிறார்கள் நூலை செலாம் அந்த காலத்தில் இன்றைய இந்த நவீன கண்டுபிடிப்புகள் இன்றைய ஏழு மாடி கட்டிட கப்பல்கள் இன்றைய ஸ்விமிங் டான்ஸும் குடியும் விபச்சாரமும் நிறைந்திருக்கக்கூடிய குரான் சொல்லக்கூடிய தரையும் தரையிலும் கடலிலும் பசாதுகள் குழப்பங்கள் என்று குரான் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்பு சொல்லும் இந்த ஏழு மாடி கட்டிட கப்பல்கள் இருக்கவில்லை அந்த நேரத்தில் ஆடல்களும் பாடல்களும் விபச்சாரமும் குடியும் ஸ்விமிங் கடலுக்குள்ளே செய்யும் போல் இருக்கிறது மேலுமாடு கட்டிட கப்பல் இருக்கிறது அல்லா சொல்கிறான் தரையிலும் கடலும் பொழுது அது வியப்பாகத்தான் இருந்தது என்ன பித்ரா ஆனா இன்று பெண்களும் விமானத்தில் இருக்கிறது போன்று கப்பலிலும் இருக்கிறார்கள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் பிரயாணம் பல மாத பிரயாணங்கள் கப்பலில் நடைபெறுகிறது பொழுதுபோக்குவும் பலவிதமான உல்லாச பிரயாணங்களும் ஒரு நாடிலிருந்து மிக சுலபமாக அடையக்கூடிய வழிகளை கப்பல்களில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அல்லா ஸ்மான போட்டாலும் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த நவீன கண்டுபிடிப்புகள் இல்லாமல் அல்லாமே அன்றை கற்பித்தார் உலகம் அழகிறது உலகத்துள்ள மக்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள் தரையெல்லாம் அப்படி நாசமாகிறது அல்லாஹ் ஸ்கால போட்டாலா அந்த நேரத்தில் அவருடைய மகன் சொல்கிறார் நான் இந்த மலை மீது நான் தஞ்சம் போவேன் மேலே பாதுகாப்பு பெற்றுக் கொள்வேன் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த மலை மீது போல மகனையும் அளித்து கப்பலில் ஏறியவர்கள் இன்னும் அதில் வைக்கப்பட்ட இந்த ஜோடி ஜோடி என்ற அந்த மிருகங்கள் அதை மாத்திரம் தான் அல்லாஹ் பாதுகாத்தே திரும்ப இந்த சமுதாயத்தை அல்லா உண்டாக்கினார் அந்த ஆராய்ச்சியும் அந்த பாதுகாப்பும் இந்த குரானில் இடம்பெற்றிருக்கிறது சுலைமான்ல செல்லாம அவர்கள் நூலை செலாம் கப்பலில் சுலைவா நிலை செய்காயத்தில் விமானம் இல்லை இதுவரைக்கும் ஆயிரம் பேர் தயாரம் செய்யக்கூடிய பிளைட் எனக்கு இன்னும் வெளியாகவில்லை அன்றை சுலைவா நிலை தன்னுடைய சிம்மாசனத்தை எடுத்துக்கொண்டு உதுவா ஷஹரும் உறவாகுவா ஷஹர் அவர்களுடைய காலை அது ஒரு மாத தூரம் மாலை ஒரு மாத தூரம் அதில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது தண்ணீர் தேவைப்படும் பொழுது அங்கிருந்து அவர்களுக்கு தன்னுடைய தேவையை நிறைவேற்ற தேவையில்லை அவர்களிடத்தில் அல்லா ஒரு அதிசயமான உதுகுத் என்ற பறவை வைத்திருந்தார் அந்த பறவை அவர்களுக்கு சொல்லும் எங்கு இறங்க வேண்டும் எந்த இடத்தில் தண்ணீரை எடுக்க வேண்டும் அந்த பறவையை தேடினார்கள் ஏன் அந்த உதுகு காணவில்லை வேற எங்கோ போயிருக்கிறது சற்று நேரத்துக்கு பிறகு அந்த சொல்கிறதே அந்த ஒரு பெண் பில் கைஸ் என்பவர் அந்த சபா என்ற ஊரில் அல்லா அல்லாத அந்த அல்லாஹுடைய படைப்பை சூரியனை வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த செய்தி இந்த சம்பவம் பல சந்தர்ப்பத்தில் கேட்டிருப்பீர்கள் நான் சொல்ல விரும்புவது என்ன புதுகுது என்ற இந்த பறவை மூலமாக அல்லா தாலா அவர்களுக்கு அந்த இன்ஜினியரிங் ஒரு பூமியில் தண்ணீர் எங்கிருக்கிறதே என்பதை அங்கு காண்பித்து தன்னுடைய விவாதத்தை நிறைவேற்றிக்கொள்ள தன்னுடைய தேவை நிறைவேற்றிக்கொள்ள தண்ணீர் வசதிகளை எல்லாம் அல்லா சுலைமான் அனித்து அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் இதையும் குரான் சொல்லாமல் இல்லை நபிவார்களுக்கு அண்ணா கொடுத்த அற்புதங்களையும் சாலையான நல்லடியார்களுக்கு அண்ணா கொடுத்த கராமத்துகளையும் குரான் பயன் செய்கிறது ஆகவே கண்ணியத்துக்குரிய வளவாக்களை அந்த சகோதரர்களை அதிசயங்களையும் புதுமைகளையும் இன்றைய டிவி மாத்திரம்தான் தருகிறது என்ற இந்த மோட கொள்கையை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் குரான் இதைவிடவும் அதிசயமான புதுமையான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறது நாம் கருத்துக்கெடுத்தால் மிகவும் குரான் சொல்கிறது ஒட்டகம் பிறந்தது ஒட்டகம் வெளியானது மூலமாக அல்லாஹ் கல்லில் ஒட்டகத்தை வெளியாக்கிறார் இந்த அதிசயத்தை யாரும் டிவியில் பார்த்திருப்போம் அல்லா ஸ்பான போட்டால குரானில் சொல்லிக் காட்டுகிறார் ஒன்பது வருஷம் அவர்களை பாதுகாத்தோம் இன்றைய ஒரு மெடிசன் கொடுக்க முடியுமா அல்லா படைத்த ரெண்டு தலையையும் உண்டாக படைத்த சமீபத்தில் எல்லோரும் கவலைப்பட்ட எல்லோரும் ஒரு புதுமையாக பார்த்த ஒரு காட்சி அல்லா படைத்து அவர்கள் போய் உயிரே போய்விட்டது வருடம் அல்ல அவர்களுக்கு எந்த உணவும் அவர்களை வைத்தார் இந்த அதிசயத்தையும் குரான் சொல்கிறது அதிசயங்களை குரானில் பார்க்காததுனால டிவியில பார்த்து பார்த்து அதுதான் அதிசயம் என்று சமுதாயம் மாறிவிட்டது குரான் சொன்ன அதிசயம் அல்லா தால அவர்கள் முதிர்விலும் பேசுவார்கள் அவர்களை வயதாக கூடிய அந்த ஆறு வாதம் அல்லது ரெண்டு வாதம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஏழு நாட்களில் அந்த குழந்தை பேசுகிறது என்ன அதிசயம் அதிசயத்தை சொல்கிறது அதிசயங்கள் படிக்க வேண்டும் என்றால் நாம் நாவல்களிலும் புத்தகங்களிலும் இன்றைய உலகில் எதை விமர்சிக்கப்படக்கூடிய விஷயங்களிலும் நாம் படிக்க வேண்டிய தேவையில்லை அல்லா நமக்கு அந்த அதிசயங்களை சாலையான அடியார்களுக்கும் எடுத்திருக்கிறார் நவிதாரர்களுக்கும் சாலையான அடியார்களுக்கும் ஏழுவர்கள் நவிவார்கள் அல்ல இன்றும் வாலிபர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க தன்னை அல்லாவுடன் தொடர்பாக்க எப்படி நாளை அரசுடைய நிழல் கிடைக்கும் அந்த வாலிவருக்கு அவர் என்ன செய்கிறார் அல்லாவுடன் தொடர்புள்ளவராகவே பாவத்தை விட்டு தளர்ந்தவராகவே கண்ணீர் வடிக்கக்கூடியவராக இருந்தால் அல்லாவுடைய அரசின் நிழல் கிடைக்கும் இந்த வாலிவருக்கு அதனால கண்ணிற்குரிய உலமாக்கலை அன்பு சகோதரர்களை பெரியார்களே நாம் இந்த அதிசயங்களை இலைகளை கொண்டுதான் அடைய வேண்டும் என்பது அல்ல அல்லா ஸ்மான கோச்சாலா ரெண்டு அதிசயங்களை வைத்திருக்கிறார் ஒன்றே நபிமார்களுக்குள்ளவே அது மால்சிதா அடுத்த அடிய உள்ளது அது கராமத் நபிவார்களுக்கு அல்லா கொடுத்த மாஜிதான் அது விதவிதமாக இருந்தது இப்ராஹிம் அலிசலாம் அஸ்ட்ரானியுடைய காலத்தில் வந்தார்கள் இசா அலிசலாம் சயின்சிஸ்டு காலத்தில் வந்தார்கள் மூசா அலிசலாம் காலத்தில் வந்தார்கள் நபிசல்லா அலிஸ்லாம் ஆகிய கவிதைகள் அரபு மொழியில் தேர்ச்சி பெற்ற மக்கள் மத்தியில் வந்தார்கள் அந்தந்த காலத்துக்கே பல்லா அவர்களுக்கு அதிசயங்களை கொடுத்தார்கள் அற்புதங்களை கொடுத்தார்கள் மிர மொய்தாக்களை கொடுத்த கண்ண அந்த கரோனாவை எடுத்துக் கொடுங்கள் அதை எடுத்துக் கொடுக்கப்படுகிறதே பிளட் பேங்கில் பாதுகாக்கிறார்கள் சமீபத்தில் ஒருத்தர் வந்திருந்தா அவர் சொன்னாங்க இத்தனை வயதுக்குள்ள இருக்கணும் இருபத்தஞ்சுக்கும் நாற்பதுக்கும் இருக்கணும் அது நாற்பதை தாண்டித்தா அது அறுபதை எத்தா அது மிச்சம் கஷ்டமாக இருக்கும் மிச்ச நாளைக்கு நீடிக்காதே அந்த பிளட் பேங்க்ல நடத்தக்கூடிய ஆபரேஷன் அது பெரிய சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது கண்ணாக இருந்தாதான் அல்லம் என்று எல்லாரும் சொல்கிறார்கள் சகோதரிகளை தெரியாது அல்லாஹான போட்டாலும் அவன் பெரும் கிருப அந்த அல்லாவுடைய படைப்பு இருக்கிறது அது அற்புதமானதை அல்லாஹ் மிகவும் குதிரத்துள்ளவன் அவன் படைப்பு இருக்கிறது மிகவும் அற்புதமானதை படைப்புகள்ன போச்சால தன்னுடைய கொண்டு படைத்திருக்கிறார் அவன் தன்னுடைய அந்த வயதுக்குள் இருக்கணும் அது எப்படி இருக்கணும் அது இயற்கையில பிறப்பிலே கண் பார்வை இல்லாதவராக இல்லாமல் கண் பார்வை இருந்து கண் பார்வை இல்லாமல் போயிருக்கணும் இப்படியெல்லாம் நிபந்தனைக்கு விடுதா இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனா ஈசாலை குறிடாக பிறந்தவர்களை அல்ல அவர்களுடைய கையை கொண்டு அவர்கள் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கும் அந்த காலத்தில் அல்லா ஈசாலை அற்புதம் என்ன அவர்களுடைய கையால் அவர்கள் தடவும் பொழுதை அல்லாவுடைய உத்தரவை கொண்டு அவருக்கு கண் பார்வை கிடைக்கின்றது மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பதை இன்றைய உலகத்துடைய சயின்டிஸ்டளுக்கு முடியாது சமீபத்தில் ஒரு மனிதர் மௌத்தாகும் அவருக்கு சைக்கரை செய்கிறார் சொல்ல முடியாது எல்லாம் சொல்லலாம் வார்த்தை மட்டும் அவருக்கு வருது இல்ல பசிய செய்கிறார் சொத்தை பற்றி பேசுகிறார் ஆனா அஸ்துல்லா தௌபா இல்லல்லாம் என்றால் அந்த முஸ்லீமுக்கு அந்த வார்த்தை வருது இல்லை உலகத்தில் உள்ள சயின்ஸ்டு சொல்லுங்க ஏன் இவருக்கு இந்த பண்ண சொல்லி ரிசர்ச் பண்ண முடியுமா ஏன் இவருக்கு வருதில்லை எதை ஏன் இவருக்கு வருதில்லை சொன்னா இவருடைய வாழ்நாள் முழுதும் டிவியிலும் படத்திலும் பாடலிலும் ஆடலும் அனாவசியமான விஷயங்களிலும் பாட்டு கேட்கறதிலும் ரசிக்கிறதிலும் குரானை கேட்டு ரசிக்கிறதுல இல்ல பாத்த கேட்டு ரசிக்கிறதுல நல்ல விஷயத்துல பாக்கிறதுல அல்ல கெட்ட விஷயங்களை பாக்கிறதுல தன்னுடைய வாழ்நாள் முழுதையும் கழித்தவருக்கு எங்கெந்த நாள போகிறது எதில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தாரோ அதுதான் அவருக்கு கடைசி நேரம் வசிவாகும் வாழ்க்கை கழித்தாரோ அதுதான் வெளியாகும் அதனால் வேற சகோதரர்களே கண்ணியமிக்க வளமாக்களை சகோதரர்களை பெரியார்களே அல்லா ஸ்தான கொடுத்தாலும் அதிசயங்கள் பலதையும் சொல்லியிருக்கிறார்கள் நபிவார்களுக்கும் சொன்னால் சாலையான மக்களுக்கும் அல்ல புறானில் பயன் செய்திருக்கிறார் அதனால் மரியாதை ஒரு தாய் ஒரு நவி அல்ல ஒரு நபியுடைய தாய் அந்த நபியுடைய தாயுடைய அதிசயத்தை அல்லா பயன் செய்கிறான் எப்படி பயன் செய்கிறார் என்று சொன்னால் திருமணமாக அல்லா ஒரு தனி கராமத்தை வெளியாகிறான் அல்லா அந்த குழந்தை கொடுத்தான் பலதையும் ரிசர்ச் செய்கிறார்கள் பலதையும் தன்னுடைய தலையை போட்டு அடிக்கின்றார்கள் அல்லா ஸ்பான தன்னுடைய குதிரத்துக் கொண்டு ஹசரத் மரியம் அவர்களுக்கு அல்லா ஆண் ஒரு பெண்ணை தொழாமல் குழந்தை கொடுத்தான் அல்லாஹுடைய ஒரு அற்புதமான காரியம் படைத்தரம் எ சட்டித்தான் என்பதை கண்டுபிடிச்சி பெரும் ஆராய்ச்சிகளும் போயிட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னமேலான சகோதரிகள் பெரிய கெட்டிக்கான தனம் அல்ல பெரும் கெட்டிக்கான தனம் அல்ல ஒன்று நாம் புரிய வேண்டும் இன்று நவீன கண்டுபிடிப்புகள் அழைத்தும் இதில் லாபம் இருக்கிறது ஆனால் இதனால வரக்கூடிய நஷ்டம் தான் அதிகமாக இருக்கிறது லாபம் ஆனால் இதனால வரக்கூடிய நஷ்டம் அதிகமாக இருக்கிறது முட்காலத்தில் வாழ்ந்தார்கள் குழந்தைகள் முற்காலமும் வாழ்ந்திருக்கிறது அன்று வாழ்ந்த குழந்தைகளையும் இன்று வாழ்ந்த குழந்தைகளையும் ஒப்பிட்டு பாருங்க அன்று வாழ்ந்த முதிர்ந்தவர்களையும் இன்று வாழ்ந்த முதிர்ந்தவர்களையும் வாழக்கூடியவர்களையும் ஒப்பிட்டு பாருங்க அன்று கல்வி கற்றவர்களையும் இன்றைய கற்றுக் கூடியவர்களை ஒப்பிட்டு பாருங்க என்ன வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ளலாம் வரக்கூடிய ஒரு ஹனீஷ் தான் கேமத்து அடையாளங்களில் சொன்னார்கள் அறிவு குறையும் மடமை அதிகரிக்கும் இன்றென்ன மடுமை அதிகரித்து இருக்கிறதா இல்ல சீடி வந்திருக்குரிய வாக்கியம் ஒரு சீடி எடுத்தா அதுல முன்னால வச்சிருந்தாங்க ஒரு சீடியில் ஒன்பது கிரந்தங்கள் சீல் புகாரி முஸ்லிம் திருமதி நசாரி மத்தா முஸ்லமது இப்படி ஒம்முது இப்ப வெளியாகிறது ஆயிரத்துக்கு சமமான புத்தகங்கள் ஒரு சீரியல வந்து ஒரு தனி லைப்ரரிய நிறைக்கக்கூடிய இடத்துல ஒரு சீரி தயாராகி வருகிறது இது என்று மக்கள் பார்த்து பெரும் சந்தோஷப்படுறாங்கல்லவா மடமை அதிகரிக்கும் ஒரு மேதை அவர்களுக்கு பாடவிருந்த பெயர் அல்ல அவருடைய அல்லா கொடுத்த இந்த சீடில அல்லாஹ் பத்தாயிரம் ஹதீஸ்கள் பாடவிருந்த பெயர் இமாம் ரஹவி இருபத்தஞ்சு பாகங்கள் அதை இன்னும் இன்னும் அதுக்கு பகுதிகள் குறைகிறது என் பிறகு அது சரியாக கிடைக்காத காரணத்தினால இருபத்தஞ்சு பாகங்களில் வெளியாக இருக்கக்கூடிய இமாம் காதி அவர்கள் எழுதிய அந்த கருந்தும் அதுல நூற்று ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வரலாறுகளே அப்துல்லா இவருடைய தந்தையின் பேர் அப்துல் ரஹ்மான் அவருடைய தந்தையின் பேர் வந்து முபாரக் அதற்கு முன்னால் அவருடைய பாட்டினார் உடைய பேர் ஷாயிப் அப்துல்லா அப்து ரஹ்மான் முபாரக் ஷுவேப் ஷுவேபுடைய சந்ததி அதனுடைய பாட்டனார் அவருடைய வாழ்ந்தவர்கள் அவர் வாழ்ந்த ஊர் எப்படிப்பட்டது இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து எழுதுகிறார்கள் அவர்களுடைய ஏராளமான கடந்தங்கள் இந்த ரவீன டிவி இந்த சிடி இந்த இன்டர்நெட் இந்த லேப்டாப் இந்த பாம் காலத்துல காமாகந்த காமும் வர ஆரம்பிச்சோ அங்க எல்லா பசாதம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு அந்த காலம் ஒரு புனிதமான காலம் நவியுடைய நாட்கள் எழுதிங்கன்னா அவர்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தாள் வீதம் அவருடைய வாழ்க்கையில நாற்பது வருஷம் வாழ்ந்தார்கள் நாற்பது வருஷத்துல ஒவ்வொரு நாளை வச்சு கணக்கெடுப்பீங்க நாளைக்கு ஒரு தாழ்வீதம் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் எழுதும் பொழுது அவர்களுக்கு வெளிச்சம் இருக்கவில்லை இமாம் ராபி அவர்கள் எழுதும் பொழுது அவர்களுக்கும் வெளிச்சம் இருக்கவில்லை இவர்களுக்கு வெளிச்சம் விரலாறு வெளியாகிறது அவருக்கு வெளிச்சம் மரத்தால் வெளியாகிறது அல்லது கேரளிலிருந்து வெளியாகிறது இப்படிப்பட்ட உதவிகளை கிராமத்துறை அந்த சாய்களுக்கு கொடுத்தார் என்ன காரணம் இந்த மூலம் தானே இவ்வளவு மெமரி பவர் நான் ஒரு ஆட்சிக்கு சமீபத்தில் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் சென்ற ரெண்டு வாரங்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய ரிசர்ச் என்ன கண்டுபிடிப்பு ஒரு பிரெக்னட் நான் என்னுடைய பிரசவ காலத்தில் மிக அமைதியான மியூசிக்கை கேட்டா கொஞ்சம் அமைதியாக சும்புது மிக சத்தமான மியூசிக்கை கேட்டாங்க உள்ள வேகமாக துடிக்கிறது அப்ப வெளியில் உள்ள சத்தத்தின் தாக்கம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நாங்க ஒருபடி முன்னேறி என்ன சொல்கிறோம் இஸ்லாம் அபவாஹோசானி ஒவ்வொரு குழந்தையை பிறக்கும் பொழுதே அவை அந்த நெருப்பு கட்டி உண்டு சாமல் சூழ்ந்து இருக்கும் பொழுதே எப்படி அந்த நெருப்பு உள்ளுக்கு இருக்கிறதோ அதுபோன்ற ஒரு சக்தி உடன் தான் அந்த சாமலை ஊதாம் அப்படி வச்சிருந்தா அந்த சாமலும் உள்ள நெருப்பு கட்டிய சாமலாக மாத்துறது போல இந்த புறந்த நெருப்போட ஈமானோட பிறக்குவே ஆனா பிறந்த சூழல் சாமலுடைய சூழல் யகுதியத் நசவானியத் மஜூசியத் என்று சொல்றது போல அந்த சூழலில் பிறந்த காரணத்தினால் அந்த சூழலோடு இதுவும் சேர்ந்து வருகிறது ஆனா இல்ல இந்த ஒரு ஊதன ஊதி அந்த தாமர நகத்தை அந்த நெருப்பு ஊத வச்சா அந்த நெருப்பாக மாறி ஈமனுடைய ஜோதி வெளியாகிறது என்று நபை அவர்கள் ஆரம்பத்தையே சொல்கிறார்கள் இதைவிட பொறுப்படி முன்னேறி சொல்கிறார்கள் கணவனும் மனைவியும் ஒன்று சேரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கணவனும் மனைவியும் ஓத வேண்டிய துவாவை ஓதாவிட்டால் ஷைதான் அங்கும் பங்கெடுக்கிறார் சொன்னார்கள் சட்டம் மிக தூரத்தில் உள்ளது உங்களுடைய ரிசர்ச்க்கு பிறகு சொல்வீங்க பசாது ஆரம்பமாகிறது இதை நீங்கள் சீராக்குங்கள் மத்தெல்லாம் சீராகிவிடும் இப்ப ஒரு சகோதரர் சொன்னார் கண்டிப்பா நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அங்குள்ள பிரின்சிபல் ஸ்பீச்ல ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஆல் பேரண்ட்ஸ் நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு நான் மிகவும் பதிவாக வேண்டிக் கொள்கிறேன் எல்லா டிவிகளையும் டெலிவிஷன் ஆங்கிலத்துல முடிவுண்டா அதை தருப்பீங்க இந்த சகோதரர் பாஷா அல்ல அவருக்கு வேளாடக்கூடிய அரசுலாகணும் பாவங்கள் என்னென்ன பாவங்கள் இருக்குதோ அத்தனையுமே இதுல அதை பத்தி பேசுறதுக்கும் இருக்கிறாலும் புத்தகமே இருக்குது அதனால நானும் அதே பேசிட்டு போறேன் அவர் எழுதி இருந்தா நீங்க நான் சொல்லிட்டு போறேன் என்ன சொல்லுவீங்க அதனால சொல்லி தாங்க நாங்க புத்தகத்தை வச்சுருவோம்னு வச்சிருவீங்க அதனால அதில் உள்ளதாக இதால் பேர் வைக்கலாம் பெரும் பாவங்களின் ஒரு முஞ்சி தொண்டு ஒரு டிக்சனரி என்று சொல்லலாம் பெரும் பாவங்கள் எப்படி இந்த உலகத்தில் நடக்குது என்பதை இவர் மிக அழகான முறையில் ஒவ்வொருவரும் டிவிக்கு மேல கொண்டு போயிட்டு வைங்க டிவிக்கு இந்த புத்தகத்தை வச்சிருங்க ஒவ்வொருவருக்கும் படிக்க சொல்லுங்க டிவி பாக்கிறதுக்கு முக இதை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க நான் நினைவுல அது அல்லா வழியாக மேலான சோதனத்தில் எப்படியார்களே சொல்ல விரும்புது என்ன அறிவு என்பதை கொடுக்கணும் அடிமையாக அருமையாக தமாம் பொதுவாக இலங்கையில் பழக்கம் இருக்கிறேன் பழக்கத்துக்கு வாசிப்பாங்க தேர்ச்சி பெற்ற உலமாக்கல் இந்தியாவில் பாகிஸ்தான் அரபு நாடுகள் அது மக்களால் இருந்து வந்ததே அவை இமாம் புகாரி அகமதுல்ல அலைய அவர்கள் புகாரால் இருந்து ஆரம்பித்ததே ஆரம்பத்திலிருந்து வந்த ஒரு சிற்சிலா அதனவே புகாரை மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள் மாணவர்கள் ஒரு வருடம் ரெண்டு வருடம் بخاري بعد تل عمر اندر بارغل إنما اللي عمالو بالنياد وإنما اللي كل مري إمانوا اندر آرم بكم كلمتان حبيبتان الى الرحمن خفيفتان على اللسان سقينتان في الميزان سبحان الله و بحمده سبحان الله العظيم اندر اندر قلنا و دي لرمده إيلا إيرتن سوچم باريكم عديل الله حديثه للإلاام بارم نردت ردك برقي كديس اندر إمام بخاري آرم بتارغل حديثي مدكين تارغل حديث வைத்து நிறப்போம் உங்களுடைய செயல்களை நிறப்போம் எவ்வளவு நேரம் உங்களுடைய அறுபத்தஞ்சு வயதுல ஒன்பது வருடம் ில கழிச்சுங்களா மூணு மணி நேரம் டிவியில சகோதரர் அதிசயமான டிவி அதிசயமான சிடி இன்றி அதிசயமான பாவன்றி அதிசயமானது என்று அங்கு பார்க்க வேண்டி வரும் அதனால அது அதிசயமாக பார்க்கணுமே தவிர இது அதிசயமாக பார்க்கக்கூடாது என்று தொகுப்பை அந்த பாடத்தை முடிக்கக்கூடிய பொதுவாக உலமாக்கூடிய பழக்கம் இருக்கிறது நபியுடைய பாக்கியமும் பாக்கியமும் தொடர பெற்றுக் பாக்கியமும் கிடைக்கவே அதனுடைய முடிவு வருகிறது அந்த முடிவு நேரத்தில் பொ ஒரு மதால துமா உதரத்துக்கு யார குறந்தாலும் தெரியுமா நாலரை வயது புள்ளையா தெரியுமா செய்திருந்தது ஐந்து வயது புலமை பரிசு பெற்று சித்தியடைந்த மாணவர்களுக்கு பரிசு வைபவத்தில் ஐந்து வயதை எத்தான பத்து வயதை எத்திருக்கும் ஐந்து வயது மாணவியுடைய ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஏன் அந்த தாயை தான் கற்ப சென்றாக இருக்கும் பொழுது செய்தால் செய்தால் பிராணை அதிகமாக ஓதினால் அமெரிக்காவுடைய ஒத்துவது என்னவா அமெரிக்கா பின்னு சொல்லும் முன்பு சொல்வோம் நானும் செய்து காண்பிப்போம் அவர்கள் சொல்லிட்டு கஷ்டப்படுவார்கள் பின்னால் அவசர் கண்டுபிடிக்கும் இன்றைக்கு நாளைக்கு கட்டத்தை சொல்லும் கிடைக்கல தாய்வருக்கல்ல அந்த புக்கை ஜாலேஜ் பக்ல அது பிரிண்ட் பண்ணப்பட்டது அதை எடுத்து படிங்க உலக நாட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் எல்லா ஆங்கிலர்களும் எல்லா ஐரோப்பியர்களும் கை செய்தப்படுகிறார்கள் கண்டவர்களே அவர்கள் நாளை கேபத்தில் சிலர் கையை கடிப்பார்களாம் பாவத்தின் காரணத்தினால அது போல இன்றைக்கு நாம் செய்தோமே என்று கையை கடிக்கிறார்கள் முஸ்லிம்கள் அதற்கு கைப்பய் விடக் கூடாது கண்ணிய சகோதரர்களை பெரியார்களே பாவம் இன்றைக்கு தலைவித்து ஆடுகிறது பாவம் இன்றைக்கு தலைவிருத்தாடுகிறது இமாம் மாலிக் இமாமுதாரில் மதீனாவுடைய இமாம் பாடம் நடத்துக்கொண்டிருக்கும் பொழுது தத்து வயது ஒரு மாணவர் வருகிறார் என்ன சொன்னாங்க அவர்தான் எதிர்காலத்திலாம் என்ன சொன்னார்கள் அறியின் ஒளியை காண்கிறேன் பாவத்தின் இருளை கொண்டு அதை போக்கிவிடாதே நான்கு வயது உள்ளாபகம் வர்றது இது அதிசயம் அல்ல கிதாபில் எல்முடைய பாடத்துல ஒரு தலைப்பு குழந்த மனனம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆங்கிலர்கள்ட்ட அடால் அடால் எங்கள்கிட்ட அடால் ரெண்டு வகைப்படும் ஒன்று அடால்ட் உட்காந்த பாக்குறதுக்கு சட்டங்களை இவருக்கு கடமை ஜகாத் கடமை ஹஜ் கடமை என்ற இந்த சட்டும்காத் கடம் என்று சொல்லும்பொழுது வயது வந்ததுக்கு பிறகு அபு ஹரீபாத் கருத்து வைக்கப்படுறாங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா இலங்கையில் ஷாஃபிகள் எல்லாம் ஓதக்கூடிய குலோத்தை செய்யக்கூடிய சஹாபியுடைய வயது ஏழுதான் மஹமூன் புகாரை பதிவு செய்கிறார்கள் அவருடைய வயது நாலு அல்லது ஐந்து என்ன சொல்கிறார் நபி அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து வாயில் தண்ணீரை எடுத்து உமிழ்ந்தார்கள் அப்படின்னா நான் சுகமாக இருந்தேன் என்னுடைய காற்றில் நீங்குவதற்கு தண்ணீரை எடுத்து ரபியவர்கள் தெளித்தார்கள் உமிழ்ந்தார்கள் வாயில் எடுத்து ரபியவர்கள் கொப்பளித்தார்கள் அந்த நாலரை வயது ஐந்து வயதுக்குள்ள ஹரீஸ் பயன் செய்கிறது என்றால் ஒருவருக்கு ஐந்து வயதில் இருந்தே ஹரீஸ் பாடத்தை பயன் செய்ய முடியும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள் பாவங்கள் இல்லாத சூழலில் அதிகரிக்கிறதோ பாவத்தின் சூழலாக மாறுகிறதோ அதில் இதை நாம் எதிர்பார்க்க முடியாது அதனால கண்ணியனுக்கு சகோதரிகளே பெரியார்களே என்று ஒரு சந்தோஷமாக நாள் ஏன் நாம் பெரும் பாவத்திலிருந்து கௌபா செய்வதற்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் சந்தோஷப்படுவார் யூனிஸ் அலை ஊரை விட்டு ஓடினார்கள் ஏன் மக்கள் பெரும் பாவத்திலிருந்து தௌவா செய்கிறார்கள் எங்க யூனிசலாம் வயிற்றுக்குள்ள சிக்கிறார்களோ மக்கள் எல்லாரும் தௌவாசிய ஆரம்பித்தார்கள் அல்லாம் வரக்கூடிய மிகவும் இரு சூழ்ந்து கொண்டிருந்ததை ஊர் அழிந்து விடுமோ ஒன்று மக்கள் பயந்தார்கள் கையெஞ்சார்கள் தவாசார்கள் பாவத்தை விட்டோம் என்றார்கள் அல்ல தாரா அந்த வேகத்தை அப்படியே நகர்த்தினால் அதுகொண்டுதான் இன்றும் இந்த அக்குறையில் இருந்து இந்த கூட இருக்கக்கூடிய ஐநூறு மக்களும் படிப்போம் நாம் டிவி ஒழிப்போம் என்ற ஒரு உறுதிமானம் கொண்டால் நிச்சயமாக வீடுகளிலும் நீங்குவதற்கு காரணமாக நானும் விரும்புவேன் இஸ்லாமிய சேனல் என்று உண்டாகினால் நல்லா இருக்கும் உண்டு நானும் பாக்கிறதுக்கு ஆசைப்படுவேன் இஸ்லாமிய சேனல் ஒன்று இருந்தால் தாக்கலாம் உண்டு அது இஸ்லாமிய சேனல் எப்படி இருக்கணும் தெரியுமா முஸ்லீம் லேடி ஒரு தனி டைம் முஸ்லிம் ஜென்ட்ஸ்க்கு ஒரு தனி டைம் அல்ல ஆண்கள் ஆண்களை மட்டும் பார்க்கணும் பெண்கள் பெண்களை மட்டும் அப்படி ஒரு செயல்கள் இருக்கு வரவேற்போம் இலங்கையில மேரேஜ் ஆக்ட் என்று பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது இலங்கையில நாங்க எல்லாரும் திருமணம் செய்யறோம் எங்களுக்கு இஸ்லாமிய மறுபடி ரெஜிஸ்டார் வந்திருக்கிறார் அது ஒரு சட்ட நிறைவேற்றுக்கு மார்க்கரிய திருமண விஷயத்துல என்னென்ன உதாரணமாக எடுத்துக்கோங்க சச்சரவு வந்தது அந்த டிவாசன் வந்த நேரத்துல சிவசிக்கு போக வேண்டி வந்துச்சு தீர்மானம் எடுக்க எங்களுக்கு அப்படியெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை கோஷ கூட்டி அது கூட்டி கூட்டி மாப்பிள்ள வீட்டில இருந்து கலாச்சனை தனிமையில ரூமிக்கொண்டு மிச்சம் பேர் இந்த பாலத்தில ஈடுபடுறாங்க தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க நாளை மாணவர்களும் இதில் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க நீங்க ஒரு இடத்திலிருந்து நான் என்னுடைய மனைவிக்கு தலா கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன் தலாக் கொடுத்தேன் சொன்னால் நாளை மாணவர்களின் கருத்துப்படி தலாக் ஆகிவிடும் அதனால இந்த தலாக் என்ற வார்த்தை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் தலாக் என்ற ஒரு படம் எடுத்தாங்க தலாக் என்ற ஒரு படம் எடுத்தாலும் பாகிஸ்தான் அந்த படத்தில் கதாநாயகியாக கதாநாயகனாக வந்தது கணவனும் மனைவியும் படத்துடையில சொல்கிறார் பத்து வாக்க ஆரம்பிச்சுட்டாங்க பல உணவாக்கள் ஆகரிச்சிருந்தார்கள் என்னுடைய மௌலானா முஃத்தி அலிஹன் அவருடைய கபிரகாசமாக்கி வைக்கணும் அவர் சொன்னாங்க இது தலாக் ஆக இல்ல காரணம் என்னன்னா சொன்ன கருத்து இந்த படத்தில் அவர் கேள்வி கேட்டாங்க இந்த படத்துல நடிச்சவருடைய அவருடைய பேச்சா அல்லது மூன்று விடயங்கள் அது உண்மையும் உண்மைதான் அல்லது பரிஹாசமும் உண்மையும் உண்மைதான் பரிஹாசம் உண்மையை உண்மைதான் என்னுடைய அடிமையை உரிமையிட்டேன் என்று சொன்ன பரிகாசமா சொன்னாலும் சரிதான் உண்மைக்கு சொன்னாலும் சரிதான் ஆகிவிட்டது என்னுடைய மகள உங்களுக்கு நான் முடிச்சு தந்தேன் சொல்லுகிறார் ரெண்டு சாட்சியை வச்சு நான் பரிகாசமா சொன்னேன் தலாக்கும் இப்படிதான் படத்தில பரிகாசம் தானே இது ஒரு நாடகம் தானே இது ஒரு நடிப்பு தானே ஆகிவிட்டதா என்று கேள்வி எழுதியது இவருடைய நாவ தலாக்கள் இல்லை அறிவுடம் இருக்கிற டி அடையுமே என்பது அல்ல டிவி மூலமாக கண்டது ஒன்றுமே கிடையாது நல்ல தாமான சூழலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டே எந்த அளவு தன்னுடைய கவனத்தை செலுத்தினார்களோ அந்த அளவு கல்லாத்தான் அவர்களுக்கு எல்மை கொடுத்தான் கருத்து கெடுக்கணும் இன்றே மதுர குறைவு ஸ்கூல்கள் அதிகம் உண்மைதான் மதுரை சாக்கல் குறைவும் அதிகம் நாங்களும் விரும்புகிறது என்னவே மதரசாக்க வெளியாகக்கூடிய உலவாக்கல் ஸ்கூலில் இருந்து வரக்கூடிய பட்டதாரிகள் இதெல்லாம் செய்துதான் செய்யும் பட்டதாரிகளாக வெளியாகக்கூடியவர் ஒரு இன்ஜினியராக இன்று இந்த குழுவை பரிசு பெற்று சிற்று பெற்ற மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்துக்காக தான் இந்த வைபம் ஒரு வகையில் வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இன்று இந்த ஐந்தாம் வகுப்பில் உற்சாகம் பெறக்கூடியவர் ஒரு கால உலக ரீதியாக ஒரு முன்னேற்றம் அடைந்து அவர் எந்த துறையில சயின்ஸ் ஆர்வம் இருந்தா அந்த துறையில் அவர் இன்ஜினியரிங் துறையில் ஆர்வம் இருந்தா அவருக்கு விமான ஓட்டத்தில் ஆர்வம் இருந்தா அவருக்கு அக்கௌண்டிங்ல ஆர்வம் இருந்தா அவர் சீமாவில் முன்னேறணும் அவர் எந்த துறையில் அவருக்கு ஆர்வம் இருக்கிறதோ படிப்பும் ஆக முக்கியமான உண்டு ஆனால் இந்த படிப்புக்கு முன்பு வாசையை கொண்டு வாங்க இஸ்லாமத்துடன் படிப்பு படிப்பு தேவை வெறுமனைய படிப்போட கொறை சொல்லக்கூடாதுக்கு சொல்ற அப்துல் கலாமடிஸ்ட் ஆனா ராமேஸ்வரத்தில் இருந்தவர் அவர் ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளராக அல்ல அவரை மாற்றிட்டாங்க எவ்வளவு பெரிய உலகத்திற்கே ஒரு படிப்பனியாக இருக்கும் என்று கொஞ்சம் கருத்து கெடுக்க பார்ப்போம் பெரிய சாதனையை இந்தியாவுக்கு செய்து கொடுத்திருக்கிறார் ஆனா பேரில் தான் இஸ்லாம் திரைப்படத்தை தவிர இஸ்லாமிய வார்த்தைகள் குரானுடைய வார்த்தைகள் குரான் மூலமாக குரானுடைய வெளியாகினார் அவர்கிட்ட அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாதனாலதான் அந்த இடத்துல கொண்டு போய் தண்ணி பாட்டி இருக்கிறாங்க இது போல ரிசர்ச் செய்தவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க நாங்க விரும்புறது சோதரிகளை கண்ணீருக்கு ஒவ்வொரு துறையிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் வர வேண்டும் முஸ்லிம் டாக்டர் முஸ்லிம் இன்ஜினியர் முஸ்லிம் லாயர் முஸ்லீம் அக்கௌண்ட் முஸ்லீம் என்ற பிறகுதான் அவர் ஸ்பெஷலிஸ்ட் இந்த துறையில டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அவர் கைரகாலஜிஸ்ட் இந்த துறையில பேச்சு பெற்ற சொல்லக்கூடிய பெண்கள் மாத்திரம் இந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஒரு முன்பாக இருக்கிறது ஒரு பெண் இருக்கிறாங்க பேசப்படுறது அந்த பெண் பெண்ண மட்டும்தான் பாப்பாங்க அந்த பெண் பெண்ண மட்டும்தான் பாப்பாங்க அந்த உங்களது வருஷத்துக்கு முதல் விமானத்துல போன நேரம் உச்சம் கஷ்டப்பட்டு தொழுறதுக்கு இடம் தேடினோம் இப்ப வரக்கூடிய பிளைட்ல பிரேயர் ரூம் தொழுகைக்குரிய இடம் அஞ்சு பேர் சேர்ந்து ஜமாத் நடத்தலாம் பெண்ணுக்கு பிளைட்ல அதனால இங்கு பல இன்ஸ்டிடியூஷன் முன்மாதிரியாக இருக்கிறது ஒரு உதாரணம் அக்கல் என்றும் ஒரு உதாரணமாக இருக்கிறது அங்க பெண்களுக்கு மட்டும்தான் போகணும் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ற பெயர்ல வந்திருக்கக்கூடிய பெரிய முசீபத் என்னவே ஆண் பெண் கலப்பு நான் பாவத்து விமர்சித்து விரும்ப மாட்டேன் அதை நான் சொல்ற சைக்கிளில் புரிஞ்சு கொள்ளலாம் வெளிச்சத்தை காட்டுகிறோம் அந்த இருள் நிச்சயமாக நீங்கும் உங்களுக்கு இன்றைக்கு வெளிச்சமும் இருளும் சேர்ந்து காணிக்கப்படுகிறதே ஏன் சில சந்தர்ப்பத்தில் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்னது பேரண்ட்ஸ் பாப்பா போறீங்க அங்க போயிட்டு வெளியே காத்துக்கொண்டிருக்கிறதே வேற ஒரு பேரண்ட் வாங்க ரெண்டு பேரும் அங்க பேச்சுவார்த்தை அதுக்கு என்னென்ன நடக்குதீங்க புரிஞ்சு கொள்றீங்க அது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வரக்கூடிய பெரிய சோதனை பெரிய முசிபத் இதெல்லாம் தடுக்கப்படுறதுக்கு மாற்ற வழி என்ன நான் என்ன சொன்னி ஒரு சேனல் இப்படி வந்தா ஒன்லி லேடிஸ் ஒன்லி ஜென்ஸ் நிச்சயமாக தாராளமாக பாருங்க அப்படியும் முயற்சி செய்தோம் இந்த நாட்டில பலரும் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம் பட்டி இல்லாத இன்சூரன்ஸ் ஒரு சரார் முயற்சி செய்தாலே இன்றைக்கு யாருக்கும் ஏனும் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்க இன்சூரன்ஸ் ஆரம்பிக்க வட்டி இல்லாத வங்கி அஹமதுலா பல இடத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது அதில் ஆக பிரதான வட்டி இல்லாத வங்கிகள் ஆரம்பிக்கப்படுகிறதோ அதுல உலகமாக்களுடைய கண்காணிப்பு போர்டு ஒன்று கட்டாயம் இருக்கிறது உலகமாக்களுடைய கண்காணிப்பு உலகம் உலக வட்டத்தில் இன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு மாற்றம் அந்நியர்களுடைய டெமோக்ராட்டிக் சோசியலிசம் கேபிட்டலிசம் வீழ்ச்சி இஸ்லாமிசம் உடைய முன்னேற்றம் இஸ்லாமிய பொருளாதார திட்டம் அதனுடைய வளர்ச்சி இன்று பெரும் வரவேற்பாக இருக்கிறது சமூக மனிதனால கண்டுபிடிக்கப்பட்டது இஸ்லாம் என்பது அல்லாவினால் வகுத்து தரப்பட்டது அல்லாவினால் வகுத்து தரப்பட்ட சட்டம் அது மாறவாட்டா எயிட்டீன் எயிட்டி எயிட் ஆக இருக்கும் அமெரிக்காவுடைய ஒரு சீட்ல வச்சு வச்சு சொல்லும்பொழுது அந்த தண்டனை நிறுத்தப்பட்டது ஏன் ஒருவனுக்கு அந்த கொடுத்த நேரம் ரத்தம் படி ஆரம்பிச்சது அதனால இந்த முறை சரியில்லை வேறொரு முறையை கொண்டு வருவோம் எங்க நாட்டிலையும் முந்திருந்தது டெட் சென்டென்ஸ் இப்போ வார்த்தை கொழந்திருக்கிறாங்க எங்க பாவத்துக்கு இந்த பாவங்கள் நடைபெறும் பொழுது சரியான தண்டனை கொடுக்கப்படுமோ அப்பதான் அந்த பாவம் நீங்கிறதுக்கு காரணமாக அதுக்கு முதல் என்ன செய்யணும் என்று நான் சொல்வேன் பாவத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன தண்டனை திருட்டுக்கு என்ன தண்டனை அவதூறு பேசக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை புறான் பயன் செஞ்சிருக்கிறேன் கையை வெட்டணுமா கை கால் பலிப்போக்கள் பளிப்போக்கல் அடிக்கக்கூடியவர்கள் கை கால வெட்டி தொங்குகிறார்கள சிரா செய்கிறார்களா கல்லடங்கிய திருமணம் ஆனவன் சிரா எல்லாரும் சேர்ந்து கல் அடிக்க அடிக்க அந்த காட்சி பார்க்கும் இந்த கை பாவத்தினால் வெட்டப்படுகிறது கவியுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் என்னுடைய உண்மை சார்ந்த ஒரு நகரின் கை வெட்டப்படுவதை என்னால் சகிக்க முடியாது ولا تصدقوا ذلك اللي يغنيكم كل ما تفلوا بالياكل ايه ان ان الاسلام الله تعالى ليس ذكرى ترى ما من لم يحكم بما انزل الله فاولائك هم الفاسقون من لم يحكم بما انزل الله فاولائك هم الكافرون ومن لم يكن مع انزل الله فاولائكم الظالمون الله عليه اي كارجل الفاجيل كافرين ذكران يا رب سي يا, يا الله بي بين شتت وجهتي امر படுத்துறக்காய் الله بين சட்டத்தை உலகத்தில் الامر படுத்துறக்காய் காரணமாக அமைய வேண்டும் எப்ப அந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்படுமோ இப்ப நாலு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சண்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவாங்க அது வேற என்னத்தையும் கொண்டு வரும் அதுக்கப்புறம் மாறி மாறி போயிரும் அதுக்கப்புறம் சட்டத்துக்கு வரமாட்டாது அமல் செய்து ஒன்றை நடத்தி காண்பிட்டா பாவங்கள் இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக ஆனால் பாவங்கள் நடக்கக்கூடிய உலகத்தில் விட்டு பாதுகாக்கிறதுக்கு அடிப்படையாக செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு விஷயம் இருக்கிறது அதை நவீனர்கள் கையாண்ட உண்டு உலகத்தில் என்ன செய்தார்கள் அவர்கள் பாவத்தில் இருந்து தடுக்க நபியவர்கள் கையாண்டது என்ன இமானத்தில் கொண்டு வர முயற்சி செய்தார்கள் நிரம்பிருந்தால் பாவங்கள் தானாக இல்லாமல் போகும் இன்று இந்த புத்தகம் பெரும் பாவங்களை பற்றி விமர்சிக்கிறது மிக அலாக துவக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் படிங்க உங்களுக்கு இருக்கும் இமானக் கொண்டு இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இலையில் உள்ள யாருமே இமான் இல்லாதவர்கள் அல்ல ஈமான்ல கூட குறை இருக்கும் இமான் இருக்கும் பொழுது நிச்சயமாக கொஞ்சம் ஊதிலா அந்த நெருப்பு மூலமாக நெருப்பு வெளியாகிறது போல ஈமான் சூளைகள் வெளியாகும் அதனால ஒவ்வொரு ஒரு முயற்சியரும் பாவத்திலிருந்து தவிர்க்கிருந்து தவிர்க்கொள்வதற்கு அடிப்படையானது என்பதை மனிதனுடைய சமைக்கப்படலாம் சாவாக்கல்ல ஜிந்து அப்துல்லா சொல்கிறார்கள் قبل تعلمنا என்ன குரான கட்பதற்கு முன்பு கற்றோம் அதுக்கு பிறகு குரானை கற்றோம் அதனால் என்னுடைய இமான் அதிகரிப்பது ஈமான் கட்பதற்குள்ளது உண்டு ஈமான் உள்ளத்தில் இருக்கணும் இமான் கற்கணும் உழைத்து செய்யணும் என்ன செய்யும் அப்துல்லா சொன்ன உடனே அந்த போனார் யாரும் சொல்லிங்க சொல்கிறார் நிறைய பாராட்டினார்கள் அப்துல்லா அவர் சபைகளை விரும்பக்கூடியவர் இமான் புகாரை கூட இந்த வேறொரு சாதிய தொற்று விழாய் அமருங்க நாங்கள் நிரம்பித்தா ஈமான் உள்ளா ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு ஆரம்ப காலத்தில் தலை வாலிபர் அவர் மக்களை வருகிறார் மக்களை வந்து மக்கால் சாவிதான் அறுபத்தி லட்சக்கூடியவர்களுக்கு அடிப்பார்கள் உடைப்பார்கள் சித்திரவதை செய்வார்கள் உஷ்பாலும் அவருக்கு தன்னுடைய நண்பர் கஞ்சம் கொடுத்தார் பாதுகாப்பு கொடுத்தார் அப்படின்னா இந்த சிட்டிசன்ஸ் பாரினர்ஸ் எங்களுடைய நாட்டுக்கு வராங்க கண்ட்ரி என்ன செய்வது மினிஸ்ட்ரி அல்லது ஏர்போர்ட்ல அவர்களுக்கு விசா கொடுக்கிறது த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இவருக்கு இந்த நாட்டில் பாது பொறுப்பாக இருக்கும் எல்லா ஏற்பாடும் செய்யும் பொறுப்பாக இருக்கும் உஸ்பானுக்கு அந்த காலத்துல ஜாகீரத்துடைய காலத்திலும் இந்த மாடர்ன் சிஸ்டம் இல்லாட்டையும் அந்த காலத்துல ஹஞ்சம் கொடுக்கும் பாதுகாப்பு முறை இருந்தது உஸ்பான அவர் கண்ணு பெற்றுக் கொண்டார் அமைதியாக இருந்தார் அந்த சூழலில் இருந்தார் இவருடைய தோழர்கள் சஹாபா தோழர்களுக்கு சித்திரவத கொடுமை அநியாயம் அட்டுளியம் எல்லாம் நடக்குது ஒரு நாள் வருகிறார் காபத்துள்ளாவுக்கு அந்த காலத்துல காபத்துள்ளால இந்த வீடியோ டிவி தான் சொல்றது ஆயத்தை எடுத்தேன் டிவியை பற்றி குரான் அபுல் ஹசன் நவித்துள்ளா்கள் இந்த குரானுடைய ஆயத்தை குறிப்பிட்டார்கள் மக்களில் மக்களில் ஒரு சாரார் நான் இதை தொகுத்து இருக்கிறேன் அவர்கள் வீண் பேச்சை விலைக்கு வாழ்கிறார்கள் தெரியாவல் அல்லாவின் பாதையில் இருந்து நகற்றுவதற்கு அல்லாவின் பாதையில் இருந்து எப்படி நகற்றுவே புத்தகத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எத்தகையா ஒரு பரிகாசம் பொழுதுபோக்கு வீண் நிலையாட்டை எதிரில் கலைப்பதற்கு அழகும் அசாபுல் அலீம் இவர்களுக்கு நோயின செய்யக்கூடிய வேதனை உண்டு இது ஏன் فخصير فبر لرده فنجل ايضا كثير وعلماني اللعب لا يفضل تطع كلام هذا هو سبب النصول كارن منه حارث بن بن عباس وضع اللعنة قال نظلت في نور بن حارث نظل بن حارث ان رأى ورأى ورأى ورأى ورأى ورأى اند آية ترنجية اولا انا شيئا اشترى قينة وغنيتا قال اولا لا يسمى بأحد يريد الإسلام إلا إن انتلق به إلى قينته فىقوله اتعني பாடகி அந்த பியூட்டி அந்த லேடி அந்த மாடர்ன் கேர்ள் அந்த ஸ்டைல் அந்த வேர்ல் அழகி என்று வர்ணிக்கக்கூடிய அது பார் என்று என்ன செய்தே இது இந்த டெஸ்ட் பியூட்டி டெஸ்ட் இந்த அலகைகள் இந்த அலகைகள் இந்த பாடகைகள் இந்த பாடகர்கள் இந்த நடிகர்கள் அந்த நடிகர்கள் இவர்களை பத்து ரசிப்பதற்கு கேட்பது அழைச்சு போவார் நீ சேர்த்துக்கு பிறகு அவர் என்ன செய்வார் நல்ல சாப்பாடு கொடு நல்ல குடிக்கக்கூடு நல்ல பாட்டுபடி இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு முகமது அழைக்கிறதோ எழுதி நல்லது இல்லையா எவ்வளவு சரியானது இது இந்த கஷாயத்தை கத்துரா சொன்னப்பா இந்த வேலை ஏற்கனவே சொறியால வேலை கஷ்டம் இத குடிச்சியும் நான் சொரிஞ்சு கொண்டே இருக்கிறேன் கொஞ்சம் காலம் போக்குல சொன்ன சொரிஞ்சு விசமேறி அலர்ஜிக்காகி மேலெல்லாம் அழுக்காக இருக்கு கசாயம் குடிச்சு பூசினவன் அடிச்சு பாவத்தின் ஆரம்பம் முடிவு சொல்லிய வரக்கூடிய அலர்ச்சிக்கு போனா வரும் பாவத்தில் இருக்கும் பாவத்தின் முடிவு துன்பம் என்ன செய்கிறான் இப்படி அல்லது இரண்டாவது முன்னுரிவாயத்தில் வருகிறதே இவன் சொல்லுவாரா உன்ன கூட்டிட்டு போறேன் போறேன் இன்னைக்கு யூரோப்பு கூட்டி போறேன் அஹமது இல்லா இந்த நாட்டில் ஏதோ ஒரு வகையில யூதர்கள் இந்த பௌத்தர்கள் இந்துக்கள் ஒரு வகையான வெக்கம் என்று இருக்கு ஐரோப்பிய நாடுகள் சில தாமான இடங்கள் எப்படிப்பட்ட இடங்கள் நியூயார்க் என்னோட சகோதரர் பிரான்ஸ் போயிருந்தார் பிரான்ஸ் ஒரு ஸ்ட்ரீட்ல போனார் போனது ஓடி வந்துட்டார் போய் மக்களை சந்திக்க போனவர் ஓடி வந்துட்டார் எனக்கு போகலாம் லேடிஸ் அப்படி கையை தூக்கி வச்சிருக்கிறார்களா அப்படி அப்பட்டமாக பாவம் செய்யக்கூடியவர்கள் விமர்சிக்கிறது ஒரு அருவறுப்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட பாவம் மூழ்கிருக்கக்கூடிய இடம் அந்த காலத்தில் பாரசீகம் அப்படி மூழ்கி இருந்தது பிரான்சும் அமெரிக்காவும் போல பாரசீகம் மூழ்கி இருந்தது வரு குரேஷன் வந்து உங்களுக்கு பயன் செய்கிறேன் அப்படி சொன்ன சொல்ல சொன்ன அல்லா தலா மூன்று விஷயத்த இருக்கிறான் அதுல வந்துதான் கீழ வக்கால் அவ் கீழின் வக்காலின் அல்ல கீழ கால் இருக்குது அது அப்படி சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அப்படி சொல்லிச்சே எப்படி சொல்லிச்சே எப்படி சயின்ஸ் கண்டுபிடிக்க போகுது அப்படி கண்டுபிடிக்க போகுது இங்க எல்லாத்துக்கும் அதுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஒன்று வரப்போகுது இப்படி ஒன்று வரப்போகுது போகுது அப்படி நடக்க போகுது அவருக்கு அன்றாடிக்கவே கஷ்டமா இருக்கிறது அவருடைய அவர் அங்க போய் மக்கள் என்ன பார்க்கிறார் டிவி இல்ல ஆனா டிவியால் என்ன அசாப் இருக்குதோ அதெல்லாம் அங்க நடக்குது அங்க டான்ஸும் இருக்குது அங்க நேக்கடும் இருக்குது இது அவருடைய தலா தும் அதை ஒழிக்கிறதுக்கு தான் நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றதில் நாங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம் உள்ள இது இருக்கிற அதனையும் அந்த முன்னேற்றத்திலையும் நாங்களே குறை வைக்கணும் என்றொரு தைரியம் எல்லாத்திலையும் உலகம் சம்பாதிக்கிறது உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் தாராளமாக சம்பாதிக்கலாம் ஆனால் அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் அங்க இருக்கக்கூடிய பண்பாடையும் அங்க இருக்கக்கூடிய அலாச்சாரத்தையும் அங்க இருக்கக்கூடிய வீண் வயதையும் ஆபத்தானது அந்த சபையில் இருக்கிறார் அங்கே பாடல்கள் நடக்கிறது நபீத் என்ற கவிஞன் அலிந்து பாடகர் புகழ்ந்துட்டார் அடுத்த படித்தான் ஒவ்வொரு நேமத்தும் அழிந்து போது ஒவ்வொரு இன்பமும் அழிந்து போகக்கூடியது கேட்ட உடனே இவர் எழுந்து சொன்னார் இப்ப அந்த சபையில் உள்ளவங்களுக்கு தாங்க முடியல அடைஞ்சிட்டாங்க மகோன் அந்த சபையில வைத்து அவருக்கு பாதுகாப்பு தஞ்சம் கொடுத்தவருக்கு சொன்னார் நீங்க எனக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறீங்க என்னோட பாதுகாப்பு எனக்கு வானா என் அல்லாத பாதுகாப்பு தான் எனக்கு வேணும் என் அல்லா என பாதுகாக்க சகோதர்கள் எல்லாம் விசாரத்துக்காக அடிபடும் போடுது பாதுகாப்புல இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் இப்ப அடிபட்டு வந்துருச்சு பாதுகாப்புல இருந்தா உன்னை கண்ணு சலாமத்தாக இருந்துச்சு நீனும் நிம்மதியாக இருந்தா அல்லாட பாதுகாப்புக்கு போனியோ அப்போ உன் கண்ணும் போயிருச்சு பாதுகாப்பு போயிருச்சு உஸ்மான் பிரதில் தான் என்ன சொன்னார்கள் இந்த கண்ணும் இப்படி ஆக இல்லையே என்று கை செய்துபடுகிறேன் அடிப்பட்டு வெளியான கண்ணை போல இந்த அடிப்படாத கண்ணும் அடிப்பட்ட பண்ண போல இருந்தா அது பாக்கியமாக இருக்கும் அண்ணா கிட்ட கூலி பெற போகிறேன் அதனால ஓஹோ நான் இப்படி செஞ்சதுனாலதான் எனக்கு வந்துச்சு அடிபட்டுனே நான் உன்னோட சேர்ந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படி எல்லாம் இருக்குமே இன்றைய காலத்துல ஒரு சின்ன விஷயம் நடக்குல எங்களுடைய அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே அதனாலதான் அடிபட்டோம் இப்படி செஞ்சோம் இல்ல அந்த சொல்கிறார் இது போல என கண்ணும் ஆவில எனக்கு கவலையாக இருக்குமே அப்படியாக இருந்தா அல்ல எனக்கு இந்த கண்ணுக்கு பகரமாக யாருடைய கண்ணு கொடுத்து அல்ல அந்த கண்ணை எடுப்பானோ நல்ல தேவத்தில் மேலான கண்களை கொடுப்போம் அதனால தானே கூடிய சமூகத்திலே பிரியாக்களே அதுக்கு முன்ன ஒரு படி இருக்கிறது சமைக்கப்பட்ட என்ன நடக்கும் பாவத்துடைய வெறுப்பு வரும் பாவம் நடந்தவர் பாவத்தில் ஈடுபட்டவர் முன் வருவார் யார சொல்லா என்ன கடுங்க என்று சொல்கிறார் ஈமான் சமச்சரித்து மதுபானம் ஓடுகிறது மதுபானத்தோட சிரித்துகிறார்கள் எரிகிறார்கள் விட்டு விலகிறார்கள் அதை தன்னை மறைத்துக் வேண்டும் என்று ஆய்ச்சு வருகிறவை ஈமான் வளர்ந்திருக்கிறதை உடனடியாக செயல்படுகிறார்கள் அதனால ஒவ்வொருவரும் ஈமான அமைத்தே ஈமான் உள்ளவர்களாக மாறி பெரும் பாவத்திலிருந்தே சௌவா செய்யக்கூடிய ஒரு சபையாக இதை மாற்றி மாணிவர்கள் எதிர்காலத்தில் வளரக்கூடியவர்கள் அறிவு கொடுக்கணும் என்பதல்ல மாளிகையில் இருந்து பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு பதவியை குழந்தைகளுக்கு ஹெஃபிள் கொடுங்க முன்னூறு மாணவர்கள் கொடுமுல ஹெஃபிள் பெரிய பெரிய டாக்டர் இன்ஜினியர்ஸ் குழந்தைகள் எல்லாம் போறாங்க ஆனால் ஒருப்படி முன்னேறி நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா முதலாவது எங்களோட பிள்ளைங்களை குரானுக்கு கொடுக்கணும் அனைவரு கல்விக்கு கொடுக்கணும் அந்த முறை எங்களுக்கு ஒன்றும் வரையில் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் எனவே ஸ்கூலுக்கு போகட்டும் பார்ட் டைம் குரான பாடமாக்கு வைங்க டீலியை விட்டு ஒழிப்போம் என்று தடுக்கிறதுக்கு மாற்றவில்லை என்ன குரான் மீது அன்பு காட்டுங்க அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கத்தை நமக்கு அனைவர்களுக்கும் தருவாங்க